أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وقولنا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرحيم بسم الله الرحمن الرحيم إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم لأشهاد وقال تعالى ولا تزهوا ولا تحزنوا وانتم الاعلى ان كنتم مؤمنين بسم الله الرحمن الرحيم الا مغلوب مغلوب في ظلم الله طوال يقين صدمان صلوات وسلامه انجل تلاوه ஹசரத் முகமது அபி சொல்லம் அவர்கள் மீதும் அனைவர்கள் என்றென்றும் உண்டாகும் அதற்கு நீச்சும் மாவு கடுமையை நிறைவேற்றுவதற்காக அவ்வாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அவ்வாஹு நல்லடியாக்களே இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அவ்வாவு மாத்திரம் அஞ்சு பயந்து தப்புவோடு வாங்கும்படியும் அவனது கட்டளைகளை எடுத்து அவன் விளக்கிய விளக்கல்களை முழுமையாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமானவர்களே உண்மையிலேயே முஸ்லிம்களாக உலகத்தில் எங்களுக்கு வாழை கிடைச்சது பெரிய பாக்கியம் எங்களுக்கு சங்கையான மகத்தான இஸ்லாம் என்று அந்த மார்க்கம் கிடைச்சது அது மிகப்பெரிய ஒரு அழைப்புடை அல்லா ரபுல் இஸ்ஸர் இஸ்லாத்தை தந்து முஸ்லிம்களாக உலகத்தில் வெள்ள வாழ வச்சிருக்கிறாங்க இதை பெரியக்கியம் எதை சொல்ல ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் பொருந்திக்கொண்ட மார்க்கம் அவன் தெரிவு செஞ்ச எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இஸ்லாம் பால பல ஆயத்துக்கள் இந்த இஸ்லாத்தி இஸ்லாம் மார்க்க வந்த பொழுது அது அடத்தில் இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாம் தான் இஸ்லாமி விட்டுட்டு வேற இங்கேயாவது அவரது வாழ்க்கையை அமைச்சு கொள்ள பார்க்கிறாராக இருந்தா வேற எதையாவது தேடுவாராக இருந்தா அல்லாஹ் சொல்கிறான் பலையோ அவர் அவர் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அது மட்டுமல்லி அவர் நோத்துக்கு புறவுள்ள ஆகரத்துடைய வாழ்க்கையில நஷ்டவாளிகள் ஆகிடுவார் அல்லா அரபு எங்களை கண்ணியமான இஸ்லாத்தை தந்து சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க எ பெயர் முஸ்லிம்கள் இந்த பெயரை யாரு தந்தது முஸ்லிமிள் முஸ்லிமி தந்ததும் அவளாக தான் முஸ்லிம்கள் என்ற பெயரை வெற்றதும் அவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் எங்களுக்கு இருக்கக்கூடிய உயர்வு அத வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது எங்க அடிப்படை கோட்பாடு கண்ணுக்கு தெரியக்கூடிய அதெல்லாம் புறக்கணிச்சுட்டு கண்ணுக்கு தெரியாததை நம்புறதுதான் கண்ணுக்கு முன்னால விளங்குறது எல்லாத்தையும் இதால் ஒன்றும் இல்லை இதால ஒன்றுமில்ல அதால் ஒன்றும் இல்லை இதெல்லாம் அடைய படைப்புகள் இதெல்லாம் அல்லாட நாட்டத்தால் நடக்குது அடிப்படையு சொல்லும் பொழுது அவர் எங்கிருந்து அவர் இஸ்லாத்தை ஆரம்பிக்கிறார் அவருடைய அடிப்படை முதல் முதல் ஒரு முஸ்லீமுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை அவர் நம்புகிறார் ஈமான் கொள்ளுகிறார் அவர் ஒரு முஸ்லீமாக என்பதற்குரிய முதல் வார்த்தையை என்ன மட்டும்தான் அவனை தவிர வேறு யாருமே இல்லை அவனை தவிர வேறு ஏதாலையும் ஒன்றும் ஆகவில்லை அவன் மட்டும்தான் சகலதையும் செய்கிறான் லாபம் அவன் கையில் நஷ்டம் அவன் கையில் இன்பம் அவண்ட கையில் துன்பம் அவண்ட கையில எண்ணியமானவர்களே உயர்வு அவண்ட கையில தாழ்வு அவண்ட கையில் அவன் கையில மௌத் அவண்ட கையில அவன் ராசிக் அவன் அவன் மாலிக் அவன் தமிழ் அவன் பசு அவன் அவன் ரப்ஜா அவன் அவனை பத்தி தான் முதலாவது பேசுறது ஒவ்வொரு முஸ்லிமும் அடிப்படை அவர் முஸ்லீம் என்று சொல்லும் பொழுது ஒன்று ஆகுது அவர் மட்டும்தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக ஆகிறது இத பாத்தியம் சொல்றது முதல் சூரா முதல் ஆயத்துக்களை பாருங்க மறைவான நம்பிக்கொண்டிருக்கிறார் மவுத்தே போட உள்ள வாழ்க்கை அறை கபு அதுக்குள்ளி கூடிய வாழ்க்கை ஆசிராவுடைய வாழ்க்கை சொருக்க நரவம் மலக்குமார்கள் ரசூல்மார்கள் நபிமார்கள் யாரையும் கண்ணால கண்டதில் நம்புகிறார் லாபம் இல்ல இல்ல இதெல்லாத்தையும் போய் பிடிப்பார் இல்லவாப்பா இது எல்லாரையும் ஒன்றும் ஆகிறது இல்லை ஆகிறது அல்ல மட்டும்தான் மறைவான மறைமுகமானவைகளை நம்புறவர் தான் ஒரு முஸ்லீம் ஒரு ஈமான் தான் அதனால் அவர்கள் வாழ்க்கை எப்படின் அது குழப்பம் வாழ்ந்து கொண்டிருப்பார் அவர் அங்கதான் இருக்குது எங்கிக் மாலிக் ராசிக் ரசாஸ் பத்தா மாலிக்குள் முல்க் தோட்டில் முழுக்க மந்தா தஞ்சாவல் முழுக்க மின் மந்தா சுல்லை தூளி சுல்லை அவனை உண்மையாக விளங்கிக்கிறதுனால அவண்ட பவர் அவன் ஆட்சிய அவன் அதிகாரத்தை அவன் சக்திய நிறையவே பல்பு ஓட்டி வச்சிருக்கிறதுனால அவர்டன் இல்லை அவர்ட அலைச்சல் இல்லை அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் கண்ணியமாக வாழ்வார் சந்தோஷமாக வாழ்வார் அதனாலதான் சொன்னாங்க வாழ்க்கையே ஆச்சரியம் ஈமான் தான் எல்லா நம்பினவர் அவழ்க்கை ஆச்சரியம் தான் ஏன்னெல்லாம் அவருக்கு வாழ்க்கையில எல்லாமே நிலவுதான் அதேபடி லாபமும் நிலவுதான் நஷ்டமும் நிலவுதான் நலவுதான் துன்பமும் அளவுதான் நோயும் நலவுதான் சுகமும் நலவுதான் அவர்கள் வாழ்க்கைய கையில் எப்படி அது காட்டியில் அவருக்கு சந்தோஷமான செய்தி லாபம் கிடைக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறார் குழந்தைகளோட புள்ளகளோட மனைவியோட சந்தோஷமா இருக்கிறார் தொழில முன்னேறி கொண்டு போறார் வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிறார் இதனக்கு ஆரோக்கியம் என்ற திறமையால எனக்கு லாபம் என்ற திறமையால தாரத்தை நீக்கிறார் அவனுக்கு சுகர் அவனுக்கு சுகர் அவன் சொல்ற மாதிரி சம்பாதிக்கிற பணம் அவன் சொல்ற மாதிரி புள்ளகள் அவன் சொல்ற மாதிரி மனைவி அவன் சொல்ற மாதிரி இவன் லைஃபே அவன் சொல்ற மாதிரி பிரபு சொல்ற மாதிரி சத்த சுட வாழ்க்கை வாழ்க்கை ஒரு இம்மான் தாரிக்கு ஒரு முஸ்லீம் கஷ்டம் வருவது பிரச்சனை வருவது துன்பம் வருகு நோய் வருக்குது நஷ்டம் வருகிறது பிரச்சனை வருகிறது இப்ப அப்பவும் உண்மையாக நஷ்டம் வருது அல்லா தாரா நோய் வந்துட்டு அல்லா தந்தார் கஷ்டம் வந்து அல்ல தந்தார் இதுக்கு அங்க இங்க அலட்டி அவரை இதர கொறை சொல்லுவேன் இது எந்த சொப்பு எனக்கு தந்திருக்கிறார் ஏதோ நான் பொறுத்துக்கொள்றேன் நீ முடிவு செய்ய அவன் அந்த ரப்போட்ட கண்ணீர் வடிப்பார் இது அவருக்கு கையில் தான் அதுவருக்கு நனவுதான் அதுக்காக அதுவருக்கு சந்தோஷம் பொறுமை என்கிறது கூடிய என்ன நத்தீஜா கூலி இன்னும் பொறுமை அவங்களோட அல்லோட அல்ல கிடைக்குது வாழ்க்கை எவ்வளவு பாக்கியமான வாழ்க்கை நஷ்டமும் நலவுதான் அவருக்கு லாபமும் நலவுதான் என்ன கண்ணியமானவர்களே ஒரு இஸ்லாம் என்று அந்த மாற்றம் கிடைச்சு முஸ்லிம்கள் முக்மிங்கள் என்ற அந்த பேருக்குள்ள உதவிகள் நாங்க எதை நம்பினவங்க எங்களுக்கு எந்த புகத்தால உதவி வரும் யார் உதவி செய்யணும் யார் பாதுகாப்பு தரணும் யார நம்பணும் யார பேசணும் நிறைய யாரை பத்தி நம்ப கதைக்கணும் யாத்தையோட பிரச்சனையை சொல்லணும் யாத்திரை வடிக்கணும் ஏழு வானத்துடைய ஏழு பூமிகளுடைய மலைகளுடைய மரங்கள் மிருகங்களுடைய கடல்களுடைய மீன்களுடைய மிருகங்களுடைய மலர் குமார்களுடைய ஜீன்களுடைய மன்னர்களுடைய முழு அண்ட சராஜரத்துக்கும் சொந்தக்கார ரத்து அல்லாசி அவனை தான் பேசணும் அவனை தான் நம்பணும் அவனை தான் எல்லாம் சொல்லணும் அவன் கிட்ட தான் எல்லாம் எதிர்பார்க்கணும் இதலாமிய வரலாறு பின்னணியோட பார்த்தோம் உண்டா சுகாலம் தான் எங்களுக்கு எங்களுக்கு நெருப்புக்குள்ளையும் சந்தோஷம்தான் கடலுக்குள்ள நீண்ட வயிற்றுக்குள்ள அங்கேயும் பாதுகாப்பு தான் எதிரிகள் சூழ்ந்து போயிக்கிறாங்க அங்கேயும் எங்களுக்கு பாதுகாப்புத்தான் அப்படியான ஒரு வரலாறு படக்கிம்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு நபியாக ஆகிற போது என்ன அவர் ஒரு முஸ்லிம் அவர் ஒரு மூவி பாருங்க பதினேழு வயசுல பதினேழு வயசுல வாப்பட நின்றது இல்லை பாப்ப பெரிய அநியாய் மகனுக்கு மகன் சொல்றாங்க மகனு ரொம்ப நம்பி கொண்டிருக்கிறாய் அல்லாவ நம்புறாய் அதை விட்டுட்டு அப்படி இல்லா கரு கல்லடி கொள்ளுவேன் வாப்ப மகனுக்கு சொல்ற பேச்சு எல்லாட்டையும் கொடுத்துக்கொண்டு அல்லா அல்லா அல்லாட்டை பொறுப்பு கொடுக்கிறார் பின்ன பெரிய நெருப்பு முழு உலகே சேர்ந்து தயாரிச்சது போட ரெடி எல்லா ஏற்பாட்டோடையும் நெருப்புக்குள்ள வீசம் பட போறார் இப்ப யாரு வரா எங்களுக்கு நாங்க கிடைச்சா யோசிப்போம் சடை சடைய தேர்தலுக்கு வந்துட்டீங்க யார் ஜிப்ரை அலி இஸ்லாம் வர நெருப்புல போட பார்க்கிறாங்க ரொம்ப நம்பி இருந்ததுனால பாதுகாப்பு அங்கதான் இருக்குது அவனுக்கு எப்படி பாதுகாப்பு நாங்க பாதுகாப்பு அவன் கிட்டத்தான் என்ன சொல்றாங்க Amma ilayka falaq Ongo ta faaduhaa kuya na kuya na Jibrililila faaduhaa kuya na kuya na Wa amma min Allahi fana'am Yanda Allah inna faaduhaa kuya na Hasbi Allah Hasbi Allah Wa ni'mal wakil Hasbi Allah Wa ni'mal wakil Shri kudde iqraqe நெருப்புக்குள்ள தூக்கி வீச மாட்டாங்க என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லும் மயிறு கூட மீயாது அது ஒரு பக்கம் எங்க உடம்பு மீறத்துக்கு கரிக போயிடுவான் பிரமாண்டமான நெருப்பு அந்த நெருப்புக்குள்ள நீக்கிற என்ன நடக்குது பேச வரலாறு கட்டுக்கதைகள் அல்ல அல்ல சொல்றித நீ இமானதுனே இருந்த காலத்தில் இப்ராிம் அதுலாம் சந்தோஷமா இருந்த கேள் அந்த நெருப்புக்குள்ள நெருப்புக்குள்ள நெருப்புக்குள்ளையும் அல்ல பாதுகாப்பார் அவருக்கு அது இது எதுவும் பிரச்சனை அல்ல தொடர்பு கனெக்சன் அங்கே மேலிடத்தில் எதுக்கு பயக்கூட பாருங்க பிரமாண்டமான மீன் மீன் வைத்துக்குள்ள பெரிய வரலாறுகள் தொட்டுடு போற கடலுக்கு நீண்ட வயிற்குள்ளட்டிக்கொண்டே நாங்கள் நீங்கள் என்ன சொல்வோம் தப்ப வழ வயிற்றுக்குள் இது கொண்டு அந்த அந்த நீ மட்டும்தான் நீ தான் சொல்ற அல்ல நாங்க என்ன செஞ்சோம் அவர் நீண்ட வயிற்று கொண்டு கடலுக்குள்ள இருந்து நீண்ட வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து அத பாதுகாப்பு அல்ல பாதுகாத்தான் பாதுகாப்பு அவன் கையில எல்லா அவன் மட்டும்தான் நம்ம போனோம் அவனை கொஞ்சம் பேசணும் அவன் சொல்லணும் அதனால பாருங்க எங்களுடைய இஸ்லாமிய வரலாறு ரீதியான வரலாறு அதற்கு சொல்லி சொல்லமோ சகாபாப்கள் பின்னோர்கள் தலப்பு சாலையங்கள் சபா இங்க எந்த இடத்துல அவங்க எல்லாம் தலை எந்த இடத்துல எல்லாம் கண்ணியமாக இருந்தாங்களோ அதுக்கு பின்னால இவை நம்பிக்கை அல்லாண்டு நம்பிக்கை திருப்பில் அதனாலதான் சகோதரிகளின் முன்னூத்தி பதிமூணு முஸ்லிம்கள் மலக்குமார்கள் இறங்கி மலக்குமார்கள் எதிரிகள் ஆயிரம் பேர் எல்லா சக்திகளோட நீக்கிறார்கள் எல்லா பலத்தோட நீக்கிறாங்க இவங்க ஒன்றுமே இல்ல சின்ன சின்ன ஏற்பாடு சின்ன சின்ன ஏற்பாடு எல்லா ஏற்பாடு ஒருபோக்கம் வச்சுட்டு மலக்குமாறு இறங்குறாங்க ஒரு மலக்கல்ல ஒரு மலக்கல்ல ஐயாயிரம் மலக்க எனவே கண்ணியமானவர்களே எ பாலுரா எங்கட சகலக்கும் சொந்தக்காரன் அவனோட உள்ள தொடர்ப நூத்துக்கு நூறு பேரிட்டோம்டா எங்களை வெள்ள யாராலேயும் எங்களை தாக்க யாராலேயுமே எங்களுக்கு அநியாயம் செய்ய அல்ல அநியாயம் செய்ய நினைச்சவ எப்படியெல்லாம் குடிச்சான் எப்படியெல்லாம் குடிச்சான் எங்களை யாரையும் மட்டம் கட்டையா அவ்வளவு பவர் எங்கள் தயிக்கிறீங்க ஆனா எங்கள் தைக்க வேண்டியது ரொம்ப உள்ள பயம் அவண்ட அவனுக்காக அவன் சொல்ற மாதிரி எப்ப நாங்க இன்சிக்கப்படுவோம்டா குடிக்கப்படுவோம்டா அந்யாயம் செய்யப்படுவோம்டா எங்களுக்கு பிரச்சனை வரும் அங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை எங்களுக்குள்ள ஒரு சந்தர்ப்பத்தில் அதிக ஒரு படை அனுப்புறாங்க எதிரிகளோட யுத்தம் செய்யறதுக்கு காலையில் போனவங்க மாலையாகத்தான் அதுல ஒரு முக்கியமான வந்து அதற்க உமர்த்த சொல்றான் ரத்தியவாவன் நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் அவசியம் நன்மாராயம் பெற்றுக்கோங்க எங்களுக்கு வெற்றி தான் வெற்றியை உங்கள்கிட்ட சொல்றோம் நீங்க ஏன் அழுப்பீங்க சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த நன்மாராயத்தை எந்த உள்ளம் ரொம்ப கஷ்டமாகத்தான் ஏற்றுக்கொள்வது ஏன் காரணம் உண்டா மாலை வர நீங்க போராட கால மா வச்சிருக்கிற அதிரிகள் எங்களை கண்டால பயன் தோடிடுவாங்க அது கண்டவாறு வரக்கூடிய பயம் படைய காணப்போல நடுங்க போலீங்க மாலை வர கஷ்டப்பட்டு இதுக்கு ஒரு காரணம் சொல்லவா உண்டோ போனோம் உங்கள்கிட்ட ஏதாவது பாவம் அல்லது இந்த உமர் அவர்கிட்ட ஏதாவது பாவம் ஈக்கும் அந்த பாவத்தாலதான் ஒரு பகல் முழுக்க நாங்க சிரமப்பட வேண்டி வந்துருச்சு சகோதரே பாவங்கள் தான் எங்களை பிடிக்கிற இடம் பாவங்கள் அதனால பாருங்க ரோமர்கள் இப்ப அமெரிக்கா வல்லரச போலதான் அப்ப ரோம் பாரசீக ரோமர்கள் முஸ்லிம்களுக்கு இப்படியான கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிக்கிற நேரம் முஸ்லிம்கள் அவங்களோட போராட போன அந்த ரோம்சிகளுக்கு தாங்கு குடிக்க ஓடிடு பெரிய பட பெரிய ஏற்பாடு முஸ்லீம்களுக்கு முன்னால ஒரு கட்டத்தில் பெரிய லட்சக்கணக்கானவர்கள் ஒரு ஆயிரம் சொச்சம்தான் முஸ்லிம்கள் இவங்க இருந்து கொண்டு ஒரு ஒரு மயிலானத்தில் யாரோ யாரோ எதிரிகள் ஓடுறாங்க அந்த நாட்டுடைய தலைவர் உள் சமையான யோசனை எப்படி சமாளிக்கிற கூப்பிட்டாலும் அதெல்லாம் மாக்கல பெரிய பாதிரிமார்கள் அறிஞர்களை எல்லாரும் எங்களால தாக்கு பிடிக்க ஆரம்பிக்குது என்ன என்ன காரணம் அதுல நல்ல யோசனை உள்ள ஒரு பாதிரி ஒரு ஆய் அவர் சொல்றார் திறப்பல் மன்னரை பார்த்து மன்னரே நான் வந்து சொல்றேன் கேளுங்க இது தவிர ஏதோ ஒரு காரணமும் இல்லை என்னண்ட வாழ்க்கையை பார்த்தா ராவல ராவல கெட்டி கொள்றாங்க நோபோடி இருக்கிறார்கள் எத்தனை அவங்க ஆளுக்கால் மீதமா நடந்து கொள்றாங்க நல்லதை சொல்றாங்க நல்லதை செய்யறாங்க கெட்ட திர்த்தள் கட்ட தடுக்கிறார பண்பாடு போதையோட போராடி கொண்டிருக்கிறாங்க போதை எல்லா வகையிலையும் மதுபான சகலவ எல்லாம் என்ன முதலாவது காரணம் போதையோட நாங்கள் முஸ்லிம்கள் எங்களுக்கு இந்த போதையுடைய எந்த செக்ஷன்லயாவது தொடர்ந்து இருந்தா நாங்கள் நினைக்கிற வெற்றி கிடைக்காது நாங்கள் யாருக்கும் ஓட் பண்ணலும் யாரை பத்தி பேசலும் எங்களுக்குரிய பாதுகாப்பு எங்களுக்குரிய உத்தரவாதம் எங்களுக்கு பாவங்கள் இல்லாமலாம் இரண்டாவதுபசாரத்துடைய கலாச்சாரம் எது சமூகத்திலே மலிங்கி போரல அளவுக்கு வந்து தெரியும் அது பல வகைகள் பல ரூபங்கள் இது இருந்தாலும் எங்களால ஒன்று செய்யரும் ஒ நிலைமை காக்கட்டுமன்டால வல்லரசு அவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு முன்னால தாக்கு பிடிக்க ஏழா போனது காரணம் ஹரா கூடிய குடரப்பு சம்பாத்தியத்தில் ஹரா சம்பாத்தியத்தில் ஹரா எண்ணியமானவர்களே நீங்களும் முஸ்லிம்களும் இங்கே மிக பிரதானமான இடம் தான் எங்க சம்பாக்கியத்தில் ஹலார் ஒரு சதமாவது கலந்து கூடாது நாங்கள் நெற்றி கருப்ப தொழுதாலும் காபத்துள்ளாக கொடவே போய் குடிச்சு கொண்டு பாதுகாத்து சம்பாக்கியத்தில் ஒரு சதம் ஒரு சதம் ஹரான் கலந்துட்டா து சொக்குரல்ரல்லைக்கு பதில் காப்பறையை பிடிச்சுக்கொண்டு கத்தினாலும் கண்ணீர் வடிச்சாலும் ரத்த கண்ணீர் வடிச்சாலும் என்னோட சம்பாக்கியத்தில் ஒரு சதம் அறான் கலந்துட்டான் அல்ல பார்க்க மாட்டான் இன்றைக்கு பாருங்க அங்க கணக்கெடுக்க வட்டி வட்டி கலந்துட்டா அதே ஒரு பெரிய கொள்ளாப்பா வட்டி சர்வசாலம் நிலவுறோம் இல்லை இன்றைக்கு என்னோட சமூகத்தில் உருவாக்கப்பட்ட புதிய ஒரு முறை தான் என்ன பிசினஸ் யாவரத்துக்கு சல்லி கொடுக்கிறது யாவரத்துக்கு பணம் கொடுக்கிறது ஒரு லட்சம் தாரே தாங்க அஞ்சு லட்சம் தாரே இருபத்தி தாங்க சகோதரிகள் நீங்க உங்களுக்கு ஒரு உதவி தானே நீங்க யாவ செய்யுங்க எங்களுக்கு இது சுத்தமான வட்டி தொகைய சொல்லி இவ்வளவு தாங்க என்று கேட்கிறது சுத்த வட்டி வட்டி லேசான பாவமா வருகிறது எப்ப வட்டிக்கு ஆழ்கள் மனிதர்கள் தொடர்பு வச்சிருவாங்களோ வட்டியோட தொடர்பு வந்துடுமோ அல்லிச்சு சொல்றார் என்ன தண்டி என்ன கேவலப்படுத்து என்ன என்ன லீவாக்கிடு என்ன நொஷ்டாக்கிடு என்ன குளிர தள்ளிடு இவர் செயல் அல்லாட்ட சொல்றார் நான் வட்டியில கையை வச்சுக்க என்ன கேவலப்படுத்து கணக்கு பார்த்து அதை தாக்கு நஷ்டம் வந்தாலும் நான் அதுக்கு பொறுப்பேன் இது நஷ்டம் வந்தாலும் சந்தேகம் ஆகணும் ஐயாயிரம் சந்தேகம் ஆகணும் சுத்தமானது கூட பாத்துல இங்கேயாவது அறாம் கலந்துட்டார் அது எனக்கு மட்டுமல்ல மனைவிக்கு எந்த பிள்ளைகளுக்கு எந்த குடும்பத்துக்கு எந்த சமூகத்துக்கு இப்ப எல்லாரும் சேர்ந்து நாங்க அல்லாட்ட துவா செய்ய போகல இந்த வட்டி தொடர்பு ஹராட்ட சம்பாதிச்சு கொண்டு ஹராத்த தொடர்பு கையேந்தினா எங்க அங்க பதில் வரும் எனவே கண்ணியமானவர்களே எங்கள்கிட்ட தூய்மையான ஹலாலான பணம் ஹலாலான சம்பாத்தியம் ஹரா வந்துடாம எங்க அல்ல சொல்றாங்க இமாம் அஹமத்துள்ள மா நீங்க ஒரு சதம் சம்பாதிக்காம ஈக்கிறதே ஒரு சதமாவது உங்களை பாதுகாத்துக்கொண்டா நீங்க லட்சம் லட்சம் கொடுக்கிறத விட அல்லாக்குறது இவர் அங்கே இங்கே எல்லாத்திலையும் ஊத்த எல்லாம் சுமந்து கொண்டு அள்ளி அறக்கிறார் ஒரு புரோசனவும் இல்லை சதத்தினாலும் பார்க்க மாட்டார் ஒன்றுக்கும் ஒரு சதத்துக்கும் புரோசனம் இல்லை அதனால எங்கள் துவாக்கள் ஒப்புக்கல்லப்படணும் உண்டாட அமல்கள் மேலே போகணும் உண்டா எங்களை ஈக்க வேண்டியது அலாதான சம்பாத்தியம் பாதம் எங்களை பாதுகாக்கிறது கண்ணியமானவர்கள் ஏன் முஸ்லீம்கள் உடனே எங்களுக்கு உத்தரவாதம் யாரு கரோலும் உண்டா ரொப்பும் அல்ல நல்ல செயல்கள் தான் இருக்குது இது போல முக்கியமான ஒரு இடம் தான் டைத்துஸ் இத மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள் சலாஹுதீன் ஐயோ அவர் ஒரு காலத்தில் வெட்டி கொண்டார் முஸ்லீம்கிட்ட கை கடித்தார்கள் கண்ணியமானவர்கள் எடுத்து போட்டு இது போல ஏறி அவர்கள் அங்கிருந்து ஒரு கபீத்தீன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதி அவர் அந்த படையினர்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு உபதேசம் செஞ்சாங்க வெற்றிக்கு போற வயிற்று தவிர்த்து கை பட்டு என்ன சொல்றாங்க படிச்சுட்டாங்க எ வெற்றியை தண்டித்தார் அல்லாந்து மக்கள் அவர்களுக்கு நன்மாராய் சொல்லிட்டு சில விஷயங்களை காப்பகப்படுத்தினாங்க சொன்னாங்க ஏ முஸ்லிம்களு வெற்றி இந்த வெற்றி உங்களுக்கு இருந்த பலமான சூரிய வாள்களால ஆயுதங்களால எடுத்துக்கொண்டி இல்லை இது திறமையான குதிரைகள் அதால சவாரி செஞ்சு அதால கிடைச்ச வெற்றி இல்லை இது இந்த வெற்றி இந்த கண்ணியம் அவட்டோ இல்லா மில்இந்து காரணம் அல்ல என்று சொல்லிட்டு சொன்னாங்க இந்த வெற்றிய இந்த சர இந்த கௌரவத்தை இந்த கண்ணியத்தை நீங்க அந்த வேலைகளை நீங்க செஞ்சிடாதீங்க அது எப்படி வரும் உங்களுக்குரிய வெற்றி அதுல எங்கையாவது ஓட்ட உடைச்சல் வரப்பாக்கம் கொண்டிருந்தா பிரச்சனை வரப்பாக்கம் இருந்தா அதுக்கு காரணம் என்ன நீங்க செய்யக்கூடிய கபீரிகால் எங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது உரிமை கட்டாயம் எங்களுடைய உரிமையை பாதிக்கணும் நாங்கள் யாருக்கு விருப்பமோ அவர்களுக்கு வாக்களிக்கலாம் யாருக்கும் தலையீடு செய்ய முடியாது அவருப்பம் தகுதியானவர்கள் தேவையானவர்கள் எங்களுக்காக நல்லது செய்ய செய்யக்கூடியவர்கள் அவர்களை தெரிவு செய்யக்கூடிய உரிமை எங்க ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது ஆனால் அது எவ்வளோ உரிமையை தவிர நம்பிக்கை அவர் வந்தால் இவர் வந்தால் அந்த நம்பிக்கை எனக்குரிய உன் நீ இந்தாரன் அதற்கு கொ இதுக்குத்தான் கொடுக்கணும் இந்த கருத்து உரண்பாடுகளும் வீண் வம்புகளையும் வளர்த்து எங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி நாங்க ஒன்றுமே இல்லாத முட்ட போடாமல் முழு இவரை அவரை கவிய கைய ஆட்சி செய்யக்கூடியவருடைய உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்ல சொல்கிறார் சொந்த நானும் நீங்களும் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் தங்களுடைய உரிமைகளை யாருக்கு தகுதியோ யாருக்கு கொடுக்கணுமோ அவர்களுக்கு பண்றது தான் ஆனால் இவரால ஆகும் அவரால் ஆகும் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை பேசுற அளவுக்கு சகோதரிகளே பெரியார்களே நூத்துக்குழு நம்பிக்கை வச்சு எங்களை ஒத்துமையை பாதுகாத்துக் கொண்டு அழுகையோட முடியுமா என்ன நோக்க முடிச்சு என்ன சொல்லணும் யாருந்தா நீதான் ஆட்சியாய் நீதான் எடுக்கிறாய் ஓண்ட ஓட வேலை நாங்க முஸ்லீம் எழுதிய இந்த நாட்டுல நிம்மதியாக சந்தோஷமாக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வாழக்கூடிய நல்ல சூழல உருவாக்கிட்டா என்று முடிஞ்சா நோபு குடிச்சாவது எதிர்பார்ப்போம் அல்லாட்டை கேட்போம் அத்தகைய நல்லவர்களாக மாதாக்களை மன்னிப்பாயா கூட முஸ்லீம்களை மன்னிப்பாயாக அச்சமற்ற தயமற்ற வாழ்க்கையை தருவாயாக யா எங்கள உன் மீது அசைக்க முடிய நம்பிக்கை உண்டாக்குறியா கல் எழு போட்டு யாரையும் நம்ப ஒன்னு மட்டும்தான் எங்களை பாதுகாத்துல எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் சாயா எங்களுக்கு போதுமான ஆட்சி அரசாங்கத்திலே தந்துடியா முதலே படுத்திடாதான் குசங்களை தண்டிச்சிடாத யாவுங்களா கொசுங்களை பிடிச்சியாத முஸ்லிங்களை பாதுகாக்கிறியாவுங்களா இந்த நாட்டை பாதுகாப்பியா இந்த நாட்டை பாதுகாப்பிடா சுகிஷத்தை தந்திரியா சமாதானத்தை தந்திரியா சந்தோஷத்தை தந்திரியா இனங்களுக்கு மத்தியில ஒற்றுமை உண்டாக்குறியா இனங்களுக்கு மத்தியில புரோஜனங்கள் பாதுகாக்கிறியா ஒவ்வொரு இனமும் மற்ற இனத்தை புரிஞ்சு வாழக்கூடிய நல்ல சூழல் உருவாக்குறியா இல்ல யா இனக்கடவுண்டா குவேசங்களை உண்டாக்கிறாத யாவுங்களா உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் நீ தான் யாருல உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் நீ தான் யாருலா தொழில்கள் வியாபாரங்கள் செலவும் சம்பாத்தியமையான சந்தாத்திய ஆதிக்கத்தில் ஆகலூஷிப்புள்ள